அத்தியாயம் தொன்னூற்றி ஒன்று அஷம்ஸ் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரால் சூரியன் மீதும் அதன் ஒளியின் மீதும் சத்தியமாக அதை அடுத்து வரும் சந்திரன் மீதும் சத்தியமாக அதை சூரியனை வெளிப்படுத்தும் பகலின் மீது சத்தியமாக மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக வானத்தின் மீதும் அதன் அமைப்பின் மீதும் சத்தியமாக பூமியின் மீதும் அது விரிக்கப்பட்ட வடிவமைத்தையும் தீமையையும் அதற்கு அவன் அறிவித்தான் அதை தூய்மைப்படுத்துகிறவர் வெற்றி பெற்றார் அதை கலங்குபடுத்தியவர் இழப்பு அடைந்தார் சமூக சமுதாயத்தினர் தமது வரம்பு மீறுதல் காரணமாக பொய்யன கருதினர் அதில் மிகவும் துர்பாகிய சாலி முன் வந்தான் இது அல்லாஹுவின் ஒட்டகம் அதை நீரறிந்த விடுங்கள் என்று அவர்களிடம் அல்லாஹுவின் தூதர் கூறினார் அவரை பொய்யன கருதினர் அதன் கால் நரம்பை துண்டித்தனர் அவர்களின் பாவம் காரணமாக அவர்களுக்கு வேதனையை இறக்கி அவர்களை அவர்களின் இறைவன் தரை மட்டமாக்கினான் அதன் முடிவை பற்றி அவன் அஞ்சவில்லை